Oh, Ragavendra Swami grace number two missing ring replaced after one month in the car seat. I am a very proud of my brother. I am a very proud of my brother. I am not a father. I am a father. எதிர்பாராத விதமாக என் கையிலிருந்து காணாமல் போய்விட்டது அது எங்கே எப்படி போனது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை நான் என் ராகவேந்திர சுவாமி ஓம் ராகவேந்திர சுவாமி மோதிரம் போனதை நினைத்து மிகவும் வருந்தினேன் நான் எல்லா இடத்திலும் தேடி பார்த்தேன் அது கிடைக்கவில்லை ரொம்ப நொந்து போய் தேடுவதை விட்டுவிட்டேன் இப்படி ஒரு மாதம் போனது ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் நான் என் கார் டிரைவர்ஸ் டிரைவிங் சீட்டில் ஏறி உட்கார்வதற்கு வண்டி ஓடுவதற்காக கதவை திறந்து போற்ற டிரைவர் சீட்டில் உஷனுக்கு மேல் என் அருமையான காணாமல் போன மோதிரம் இருப்பதை கண்டேன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது கடந்த ஒரு மாதத்தில் நான் பல தடவை இந்த காரை பல தடவை ஓட்டியிருக்கிறேன் வண்டி வண்டியை வண்டி தூசு தட்டி சோப்பு போட்டு கழுவி இருக்கிறேன் அப்பொழுதோண்டும் இந்த மோதிரத்தை நான் எங்கும் பார்க்கவே இல்லை என் டிரைவர் சீட்டில் உள்ள குஷன் சீட்டில் அது அப்போ எல்லாம் இருந்தால் நான் கண்டிப்பாய் பார்க்காமல் இருக்க முடியாது ஆக அந்த மோதிரத்தை வேறு யாரும் என் கையில் டிரைவர் சீட்டில் கொண்டு வச்சிருக்க முடியாது ராகவேந்திர சுவாமிகள் தான் அதை அங்கே வச்சிருக்க வேண்டும் இது ராகவேந்திர சுவாமி என்னில் பொழிஞ்ச ஆசீர்வாதமாக எனக்கு தெரிந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு என் ரெண்டு மகன்களும் ராகவேந்திர சுவாமியின் தெய்வீக சக்தியை உணர்ந்து அவர்களும் சுவாமிகளையும் பக்தர்கள் ஆகிவிட்டார்கள் அப்ப நீங்க ராகவேந்திர சுவாமியே நமகா